நாட்டிலை நேயர்களுக்கு வணக்கம் தினமரத்துறைக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலமியலு ஒபேசிட்டி அதாவது உடல் எடையை குறைக்கக்கூடிய எலிய மருந்து என்னென்னு பார்ப்போம் வாங்க சோம்பு கருஞ்சீரகம் லவங்கம் பட்டை இவை எடுத்து வெறும் அனு வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும் வேர்கடி அளவு காலை மாலை சுடுநீருடன் பருகி வந்தால் உடலில் உள்ள தேவையற்ற நீர் வெளியேறும் கொழுப்பும் கரையும் உடல் குறையும் உடலும் அழகு பெறும் என்னென்னே உங்களுக்கு இந்த துளி பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உறவுகளே மீண்டும் சந்திப்போம்